الحمد لله نحمده ونصلي ونسلم على رسول الكريم ما بعد فيقول الله سبحانه وتعالى في القران الكريم اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم هُوَ أَعْلَمُ بِكُمْ إِذْ أَنشَأَكُم مِّنَ الْأَرْضِ وَإِذْ أَنتُم أَجِنَّةٌ فِي بُطُونِ أُمَّهَاتِكُمْ فَلَا تُزَكُّوْا أَمْ تُسْقَمُوْنَ هُوَ عَلِيمٌ بِمَنِ اتَّقٰى سُبْحَانَ اللَّهِ الْعَلِيمِ وَقَالَ نَبِيُّنَا مُحَمَّدٌ صَلَّى اللَّهُ عَلَيْهِ وَسَلَّمَ ثِيمَا يَصِفُ نَفْسَهُ அவர்கள் மீதும் அன்னாரின் வாழ்க்கை வழிமுறைகளை அணுமணுவாக எடுத்து நடந்து உலகத்திலே அல்லாஹுடைய திருப்தியை சந்தோஷத்தை அடைந்து கொண்ட சகாபாக்கள் நிறைவேற்றுவதற்காக அல்லாஹாவின் வீட்டில் ஒன்று கூடியிருக்கும் அல்லஹாவின் நல்லடியார்களே அருமை இஸ்லாமிய சகோதரர்களே அல்லாஹு தாழ எவைகள் வாழ்க்கையை நடத்த நடக்குமாறு ஏற்கிறானோ அப்படியான அல்லாஹுடைய கட்டளைகளை மதித்து ஏற்று நடக்குமாறும் இவைகளை செய்ய வேண்டாம் என்று தடுத்திருக்கிறானோ ஹராமாக்கியிருக்கிறானோ அப்படியான அல்லாவுடைய தடைகளை ஹராம்களை அல்லாஹ் வெறுக்கின்ற விடயங்களை முற்றுமுழுதாக தவிர்த்து தக்குவாவுடன் வாழுமாறு அடியும் உங்களையும் நான் தக்குவாவின் மூலம் வசதி செய்து கொள்கிறேன் இத்தப்புல்லாகும் கணிமிக்க அல்லாஹின் நல்லடியார்களே ிருந்து விரட்டப்படுவதற்கு மிக பிரதானமான பல காரணிகள் இருந்தாலும் சன்னை பற்றி அல்லாஹுக்கு முன்னாலேயே படைத்த இறைவனுக்கு முன்னாலேயே சன்னை பற்றி சுய விளம்பரம் செய்தது பிரதானமான ஒரு காரணம் இன்று சமூகத்திலே கொடிகட்டி பறக்கின்ற ஒரு கேவலமான ஒரு நோய் தான் தன்னை பீட்டிக்கொள்வது தட்புகழ்ச்சி எப்பொழுதுமே எதை பேசினாலும் சாராம்சம் தன்னுடைய சிறப்பு தன்னை தூய்மைப்படுத்தி பேசுவது தான் செய்யாத சேவைகளை கூட தான் செய்தது போன்று பேசுவது செய்கின்ற அமல் வீதம் நூற்றுக்கு நூறு வீதம் அமலிலே திளைப்பது போன்று காட்ட முயற்சிப்பது அவரிடம் தக்குவா ஜீரோ ஆகப்பெரிய தக்குவாதாரி போன்று தன்னை சமூகத்திற்கு முன்னால் து இதுதான் என்னுடைய இன்றைய பிரதான தலைப்பு யாரிடம்தான் இந்த நோய் இல்லை நோய் இல்லாதவர்களை தான் அடையாளம் காண வேண்டும் அதிகமானவர்கள் இந்த நோயிலே சீரியஸாக பாதிக்கப்பட்டிருக்கிறோம் நம்முடைய பானையிலே தன்னை பட்டு பீட்டிக் கொள்வது அல்லது ஆள் வைத்து பீட்டுவது அன்பானவர்களை பாபத்தான ஒரு நோய் இதுக்காக நாம் உயர வேண்டும் நமக்கு இன்னும் மரியாதை கூட வேண்டும் நம்ம எல்லோரும் தலைக்கு மேல் தூக்கி வைக்க வேண்டும் நமக்கு பொன்னாடை போற்ற வேண்டும் நமக்கு பலப்பட்ட பட்டங்களை சூட்ட வேண்டும் நம்மை பற்றி எழுத வேண்டும் சிலருக்கு ஒரு வகையான நோய் தான் வாழும் பொழுதே தன்னை பற்றி புகழ்ந்து எழுத வைப்பது அப்படி எழுதுபவர்கள் தான் இவர்களுடைய பார்வையில் நல்லவர்கள் தன்னை யார் பீச்சுவாரோ அவர் நல்லவர் தன்னிடம் ஏதாவது ஒரு விடயத்தை கட்டிக்கேட்டால் அவர் கெட்டவர் தன்னுடைய கருத்துக்களை உயர்த்தி பேசினால் தன்னுடைய ஆட்டுக்களுக்கு லைக் போட்டால் தன்னுடைய கோஷ்டுக்கு லைக் போட்டால் என்னுடைய நண்பர் இவர் என்னுடைய ஆள் அன்பானவர்களே இது ஒரு வகையான மனநோய் மீன் அம்ராதில் குழு இது ஒரு வகையான மனநோய் இந்த மனநோய்தான் இபிலிசை துரட்டியது விரட்டியதை தூக்கி வீசியது அணகை அனகை அன்பானவர்களே சொல்லுகிறோம் தலான் கொடுத்தவுடன் என்ன தெரியுமா சொல்ல வேண்டும் புத்திக்கு படுகின்ற சோரணைகளை பார்க்கின்ற பொழுது தலான் கொடுத்தவுடன் ஓத வேண்டிய ரிக்கர் என்ன தெரியுமா அது ஹங்குல் சொல்லுதிட்டு முதலாவது நபியவர்கள் ஓதிய ஓத சொன்னே உங்களுக்கு எங்கும் செலுத்த வேலை தொங்குகின்ற அந்த பதாதைகளை பார்க்கலாம் தொகைக்கு பின்னால் ஓத வேண்டிய துவாக்களிலே முதலாவது வந்திருக்கிறது அஸ்தகு திருவா பாவமா செய்தோம் இசைகுரியது பாவத்துக்குரியது பாவத்தை விட்டு தடுக்கக்கூடியது அப்படிப்பட்ட உன்னதமான விபாதத்தை செய்துவிட்டு முதலாவது சொல்லுகின்ற வசனம் அஸ்தகு திருவா ஒரு தடவை ஏன் தெரியுமா நான் தொழுது விட்டேன் என்ற தற்பெருமை வராமல் இருக்கேன் தொழுதேன் சரியா இல்லை அஸ்தகு நான் தொழுதது பிழையோ தெரியாது ஏற்றுக்கொள்ளப்படுமோ தெரியாது தொழுகையில் பிழை இருந்திருக்கும் குறை இருந்திருக்கும் அல்லா எதிர்பார்த்த முறைப்படி நான் தொழாமல் என்னுடைய தொழுகையில குறைபாடு செய்திருப்பேன் அஸ்தகு இப்ராஹிம் மறைத்தலாத்தி ஞாபகப்படுத்த வேண்டிய காலம் நெருங்கிக் கொண்டிருக்கிறது அன்பானவர்களை பணிகளை செய்துவிட்டு அதை செய்யாதவர்கள் போன்று நடந்து கொண்டவர்கள் கிபிலாவை முன்னோக்கன் காபத்துள்ளாம்ரா அங்குதான் ஹஜ்ஜும் அங்குதான் அல்லாவுடைய ஒட்டுமொத்தமாக அங்குதான் இறங்கி உலகத்துக்கும் வினிய வைக்கப்படுகிறது பங்கு வைக்கப்படுகிறது அப்படிப்பட்ட அந்த காபத்துள்ளாவை கட்டி முடித்து விட்டு பீசினார்களா உலகத்திலே கட்டப்பட்ட கட்டிடங்களில் உன்னதமான உயர்ந்த தூய்மையான நிலையான கட்டிடம் காபத்துள்ளா அந்த கட்டிடத்தை அல்லாவுடைய கட்டளைப்படி கட்டி முடித்து விட்டு கொடர பண்ணவில்லை நான் தான் கட்டினேன் என்று பீத்தவில்லை அன்பானவர்களே கட்டி முடித்ததும் தந்தையும் மகனும் எங்கேயும் கிடையாது சாதாரணமாக பொதுப்பணத்திலே சொந்த பணத்தில் அல்ல பொதுப்பணத்திலே ஒரு கட்டிடத்தை கட்டிவிட்டு ஒரு பாதையை போட்டுவிட்டு ஏதாவது ஒரு நிறுவனத்தை நிறுவிட்டு பொதுப்பணத்தில் அதுவும் மக்களுடைய பிச்சையில் மக்கள் போட்ட பிச்சையிலே எடுத்த பதவியில் பொதுவான ஒரு பொதுப்பணத்திலே சேவை செய்துவிட்டு அதற்கு திறப்பு விழாவுக்கு எத்தனை கொங்குகள் இந்த காலத்தில் சொந்த அல்ல சொந்த பணத்தில் தன்னை பீட்ட என்ன இப்ராஹிம் அலையம் இஸ்மாயு இஸ்லாமும் இப்ராஹிம் அலையாம் மகன் இஸ்மாய் இஸ்லாம் சேர்ந்து காபத்தில்லாவுடைய அந்த மதில்களை அந்த தூண்களை உயர்த்தி கட்டிய பிறகு அவர்கள் இருவரும் சேர்ந்து அல்லாவிடத்தில் மொழிந்த வசனங்கள் வார்த்தைகள் மக்களிடத்திலே அங்கீகாரம் தேடுகிறோம் மக்களிடத்திலே வரவேற்பை தேடுகிறோம் மக்களிடத்திலே புகழாரம் தேடுகிறோம் என்னுடைய பெயர் அந்த பதாவைகளே பதிக்கப்பட வேண்டும் நான் தான் திறந்து வைத்தேன் என்னுடைய பெயர் அங்கே அடிக்கப்பட வேண்டும் பிரதிமதியாக அழைக்கப்பட வேண்டும் பொன்னாடை போட்டப்பட வேண்டும் சமூக சேவைகள் என்ற பெயர் சூட்டப்பட வேண்டும் என்பதைக்குத்தானே அதிகமானவர்கள் செய்கிறோம் இப்ராஹிம் அலிஸ்வலாம் கேட்டது மக்களுடைய அங்கீகாரத்தை அல்ல மக்களுடைய அடையாளம் தான் இன்று வரை ஷியாமத்தினால் வரைக்கும் தொழுகையா அதை முன்னோக்கி அங்கு சென்றுதான் செய்ய வேண்டும் அது தற்புக்சி இல்லாத அன்பானவர்களே அதே போன்று குரானில ஏராளமான நிகழ்வுகள் பதியப்பட்டிருக்கின்றன தட்பெருமையுடைய விளைவும் பெருமைக்கும் பேசலாம் தற்பெருமைக்கும் பேசலாம் மற்றவர்களை அற்பமாக கருதுவதற்கும் பேசலாம் தட்பெருமை யாரிடம் தன்னை புகழ்வார் வேறு யாரையும் புகழ்வது அவருக்கு சூசைட் பண்ணுவதை விட பயங்கரமாக இருக்கும் தன்னுடைய வாயால் இன்னும் ஒருவருடைய நலவை பேசுவதற்கு அவருடையமே தன்னை பீசக்கூடியவர் அல்லாகவே விட பெரிய அலைவர் அல்லாகவே ஜல்ல ஜலாலு சிறிய சிறிய அமல்களை கூட பெரிதாக பாராட்டி ஏற்றுக் கொள்கிறான் நீங்கள் ஒரு விதையை செலவழித்தாலும் அல்லாவுடைய பாதையில் எழுநூறாக பெருக்கி தருகிறேன் அல்லாஹ் அந்த அமலை பெருக்கி பாராட்டி புகழ்ந்து குரானிலே பேசுகிறான் ஒன்றை செய்யுங்கள் பத்து தருகிறேன் அல்லாவுடைய தன்மை அல்லாவுடைய தயாரத்தன்மை ஒரு நன்மை செய்யுங்கள் எழுநூறு பெருக்கி எழுதுகிறேன் செய்கின்ற பாவத்துக்கு செய்த பாவம் எழுதுமே அல்லாகவே அடியாரக்கூடியவன் அதை பிலாகித்து பேசக்கூடியவன் நல்லடியார்களை கண்ணியமானவர்களே புகழ்ந்து பாராட்டக்கூடியவன் அணுவின் பிரமாணம் அணுவின் பாரமளவு ஒரு ஈமான் உள்ளவரையும் அல்லாஹ் துவக்கத்துக்கு அனுப்புகிறான் என்றால் பிறருடைய நலவுகளை பாராட்டி புகழ்ந்து நட்பூலி வழங்குகின்ற பண்பு பாதிக்கப்பட்டிருக்கன்னுடைய திறமையை தன்னுடைய ஆற்றலை தன்னுடைய என்ன வளம் சக்திகளை அதே ஆளுமைகளை எப்பொழுதுமே பெரிதாக நினைத்து அதை பார்த்து கண் குளிர்வது தன்னுடைய சிறப்பை நினைத்து பார்த்து தான் சந்தோஷம் அடைவது மக்களுக்கு முன்னால் அந்த நினைப்போடு வருவது மக்களை தன்னை விட குறைந்தவராக பார்ப்பது இதுதான் தற்பெருமை இந்த தற்பெருமை உள்ளவரிடம் தற்குகழ்ச்சி இருக்கும் இருக்கும் இருக்கும் சுய விளம்பரம் விளம்பரம் செய்தான் எனவே தன்னை தீட்டுகின்ற ஒரு அரபு முதுமொழி இருக்கிறது மண் மதூ பகுவான காப்பிலே ஒரு நிகழ்வு வருகிறது பணத்தை வைத்து தற்போது நிகழ்வு சம்பவத்தை விரிவாக நேரம் இடம் கொடுக்காது வது ஜூலைநிதி ஆண் நாள் அதிகமா இரண்டு சகோதரர்கள் ஒருவர் காணிபூமிக்காரர் தோட்டம் துறவுக்காரர் இன்னும் ஒருவருக்கு ஒரு மிருகங்கள் சாதாரண மனிதர் காணிபூமி எப்படிப்பட்ட தோட்டம் என்றால் திராட்சை தோட்டம் இரண்டு ராஜ தோட்டங்கள் அந்த திராஜ தோட்டத்தை சூழல் ஈட்டம் தோட்டம் ஈட்ட திராட்சை அதை சூழ ஈட்டன் தோட்டம் கண்ணியமானவர்களை இவர் இதை பார்த்து தட்பரிமையாக நினைத்தார் நான் தான் பணக்காரன் நான் காணிபூமிக்காரன் நான் சொத்துக்காரன் தன்னுடைய சகோதரன் சாதாரணமான அதன் சாரணமான பொருளாதாரம் உள்ளவன் அவனை பார்த்து ஒரு வசனம் பேசினான் கூடுதலாக ஒன்றும் பணத்தால் தற்பெருமை யாரிடம் இருக்கிறதோ இந்த நிகழ்வைடைய நிகழ்வோடு இணைத்து பார்க்க வேண்டும் நான் உன்னை விட பெரிய பணக்காரன் எனக்கு எத்தனை ஏக்கர் வயல் தெரியுமா எத்தனை பேச்சு தெரியுமா எத்தனை கட்டடங்கள் தெரியுமா எனக்கு எத்தனை வீடுகள் தெரியுமா தோட்டம் துறவு தெரியுமா இவரை போன்று பேசுகிறோம் உன்னை விட பெரிய பணக்காரன் அதிகமாக பொருளாதார வளம் உள்ளவன் நான் உன்னை விட மனித வளம் உள்ளவன் மேன் பவர் உள்ளவன் எனக்கு சகாக்கள் அதிகம் எனக்கு சிஷியர்கள் அதிகம் எனக்கு கோலேன்மார்கள் அதிகம் பணியாக்கள் அதிகம் பஸ் என்னுடைய பெற்றிலே ஐயாயிரம் மூவாயிரம் இரண்டாயிரம் ஆயிரம் பணி விடையாளர்கள் ஊழியர்கள் வேலை செய்கிறார்கள் மூவாயிரம் பேருக்கு நான் பஸ் தலக்கணம் வரும் என்றால் இவர் போன்று பேசுகிறோம் இங்கா அர்ஜுனபரா எனக்கு பல பணியாட்கள் வேலை செய்கிறார் நான் பெரிய பெரிய யஜமான் யாரிடம் இருக்குமோ இந்த தற்பெருமை இழப்போம் சத்துக்களை கண்ணியமானவர்களை வெறுங்கையோடு மாறுவோம் ஜீப்பும் வைத்தோடியவர்களுக்கு பஸ்ஸுக்கு டிக்கெட் இல்லாமல் போகும் போயிருக்கிறது எத்தனையோ பேருக்கு ஏசி கார் ஓட்டியவர்கள் செய்கின்ற காலம் மோட்டோ பைக்கிலே ஹெல்மெட்டால் முகத்தை மூடிக்கொண்டு கலக்கணத்தின் பெரிதம் சில வெளிநாடு போய்விடுவார்கள் ஏன் இங்கு பஸ் இருந்தவர் அங்கு ஐநூறு ஆயிரம் தொடருக்கு கோலேனாக இருக்கிறார் கொம்பு முளைத்ததனுடைய விளைவு தட்பெருமை என்ன நடந்தது தெரியுமா சகோதரர் புத்தி சொன்னார் அல்லாவை மறந்து பேசாதே கேமத்தினாரை மறந்து பேசாதே மருமை ஒன்று இருக்கிறது அல்லாவோடு ஒன்று இருக்கிறான் அல்லாவை மறந்து பேசாதே காலையில் சூற கை குளமாக்கட படித்தால் இந்த தன்மை எல்லாம் இல்லாமல் ஆகும் புத்திமதி சொன்னார் அவர் சொன்னார் இந்த கேமத்தினால வர முடியும் நான் நினைக்கல மறுமை வாழ்க்கைய நினைக்கின்ற நம்பிக்கை இல்ல பே புத்திவைடாது பயானிலை உண்மைகளை பேசினால் பிடிக்காது விபரீதம் என்ன நடந்தது தெரியுமா கனிகள் தராட்சை கணிகள் ஈட்டம் ஈட்டம் கணிகள் எல்லாமே அறுவடை உடைய காலத்திலே அறுவடை செய்த பிறகு அந்த வயல்களை எரிப்பது போன்று நீ மீண்டும் அறுவடை செய்வதற்கு அந்த அந்த தோட்டத்துக்கு வாகனத்திலிருந்து ஒரு நெருப்பு வந்து ஒரு என்ன இடி விழுந்து கனிமலை நெருப்பு காற்று வந்து அந்த தோட்டத்தை அப்படியே கருத்து அப்படியே அறுவடை செய்ய வேண்டிய காலத்திலே கருடி போயிருக்கிறது இவ்வளவு செலவழித்தேன் இவ்வளவு பண்ணி ஆரம்பித்த மாறிவிட்டேன் எல்லா சொத்துக்களும் பினான்ஸ் கம்பெனி தூக்கிவிட்டது பேங்குக்கு போய்விட்டது கையை புரட்டி கை செய்தப்பட்டார் நடந்தது என்ன சட்ட்பெருமையுடைய விளைவு சட்டம் பொம்மை உடைய பவரானது சொத்தில் அளிக்கும் ஒன் சொட்டிலே வெறும் கையாக மாற்றும் ஒன்றுமே மிஞ்சவில் முதலும் இல்லை லாபமும் தொடர்கிறது அப்படியே சூறா காப்பிலே கண்ணியமானவர்களே அடுத்த நிகழ்வு என தெரியுமா நிகழ்வு அதுவும் பணத்தினால் ஏற்பட்ட தற்பெருமை என்னை விட்டால் ஆள் இல்லை தாம்பிகமாக வருகிறான் சொல்லி கனிமாலே உலகத்திலே வாழ்ந்த மிகப்பெரிய பணக்காரன் அவனுக்கு கிடையாது அவன் கனிமாளி வாழ்ந்த பெரிய பணக்காரன் என்று வரலாறு எழுதுவதற்கு கட்டுவதற்கு ஒன்றும் அவர்களுடைய சகாக்களுக்கு கிடைக்கவில்லை சுளிவாங்கப்பட்டான் ஒரு அதீத்துடைய அர்த்தம் கருத்தும் ஒருவர் தற்பெருமையோடு தலக்கணத்தோடு அகங்காரத்தோடு தன்னை விட்டார்கள் இல்லை என்று நடந்து கொண்டிருப்பானாம் அந்த இடத்திலே பூமியிலே அல்ல அவனை துளிவாங்குவான இது குரானில் காரனுடைய நிகழ்வு அதே இந்த கருத்து வந்திருக்கிறது கண்ணிமொழி தன்னை தன்னுடைய புகழை தன்னுடைய பாராட்டை தன்னுடைய சக்தியை ஆற்றலை பெரிதாக நினைப்பதற்கிறது அந்த வளங்களை பரிபோக செய்யும் இல்லாமலாக்கும் அன்பானவர்களே குரானில் ஆயிரத்தி ஆரம்பத்தில் ஒரு அலமுிக்கும் இன் உங்களை பற்றி தெரியும் மேல் மனிதனுடைய அடிப்படை என்ன மண் களி மண்ணிலிருந்து உங்களை உருவாக்கி அந்த சந்தர்ப்பத்திலே உங்களுடைய யதார்த்தத்தை அடிப்படையை அல்லாஹ் நன்கறிந்தவன் இது அன்சும் அஜிணத்தும் ஸ்ரீ குத்தூனி உமகாசிக்கும் நீங்கள் உங்களுடைய தாய்மார்களுடைய வயிற்றுக்குள் சிசுக்களாக இருக்கும் பொழுதே உங்களுடைய நிலை அல்லாவுக்கு தெரியும் எப்படி பிறப்பீர்கள் எங்கு பிறப்பீர்கள் எப்படி வளருவீர்கள் எப்படி வாழ்வீர்கள் எங்கு சென்ட் அடைவீர்கள் எங்கு மௌத்தாகுவீர்கள் எல்லாமே அல்லாவுக்கு தெரியும் அச்சின்னத்திற்கு சொல்லிவிட்டு என தெரியுமா சொல்லுகிறான் படைப்பின் அடிப்படையை ஞாபகப்படுத்திவிட்டு அல்லா சொல்ல வார விடையும் என தெரியுமா பல சுசகக்கும் உங்களையேசிக் கொள்ளதும் எந்த விதமான ஆற்றல்களும் வளங்களும் உங்களிடம் இல்லை சொல்லிவிட்டார் படைப்பின் அடிப்படை மண்ணை ஞாபகப்படுத்தி நமக்கு சொல்லி இருக்கிறார் எல்லோருமே மற்ற எல்லோரும் பின்னால் ஈசாலை தவிர மற்ற எல்லோருமே இந்திரியால் இந்த ஒரு மனிதரை பார்க்கிறார்கள் தற்பெருமையிலே மிதக்கிறான் பெரிய நினைப்பு தன்னை விட்டால் ஆள் இல்லை என்ற பேச்சு தன்னை பீச்சிக்கொள்கின்ற ஒரு பண்பு ஆடை அணிந்து பெருமதியான அழகான ஆடை அணிந்து வருகிறார் பெருமையோடு நான் இப்படி உடுத்திருக்கிறேன் அப்படி உடுத்திருக்கிறேன் அந்த ஆடை என்னுடைய பெருமதியானது எனக்கு இப்படியெல்லாம் உடுக்க முடியும் என்ற ஒரு வகையான ஆடம்பரத்திலே வரும் பொழுது கூப்பிட்டார்கள் உட்கார வைத்தார்கள் உனக்கு பெருமை அடிக்க என்ன தகுதி இருக்கிறது ஹசன் பத்தரை சொல்கிறேன் தற்பருமை வருவதற்கு என்ன தகுதி இருக்கிறது கண்ணொளி நீ நீ ஆரம்பத்திலே உள்ளே தாயுடைய கருப்பத்துக்கு சென்றது செல்லும் பொழுது வெளியாகியதும் மஜிரன் பவுன் அந்த உறுப்பால் தாயுடைய வயிற்றுக்குள் தந்தையிடமிருந்து வெளியாகியது கௌரவமாக்கு மஜுரல் பவுல் திருநீர் கழிக்கின்ற அந்த உறுப்பால் தான் வெளியாகினாய் நீ தாயுடைய கற்பத்தில் சிசுவாக இருந்து விட்டு குழந்தையாக பிறக்கும் பொழுதும் அந்த தாயுடைய அதே மஜுரல் பவுலால் தான் வெளியாகிறாய் பெருமையை உடைப்பதற்கு காரமான நாகரிகமான வசனத்திலே காரமான கருத்துள்ள உபதேசம் இரண்டு இப்படியான இடங்களால் வெளியாகி உள்ளுழைந்தவனுக்கு என்ன பெருமை உனக்கு அந்த புத்திமதியோடு திருந்தி அந்த தலக்கணத்தை தற்பெருமையை விட்டு திரும்பினாராம் அந்த சகோதரர் இதுதான் பெருமை என்ன சொல்கிறார்கள் நீ அலிச்சை வயிற்கு சுமந்து கொண்டு தருமைக்க என்ன தகுதி இருக்கிறது மாறி அந்த அலிக்கை வயிற்றுக்குள்ளே சுமந்து இருக்கும் நிலைமையில் உனக்கு சற்பெருமை கொள்வதற்கு என்னதான் தகுதி இருக்கிறது இது ஒரு வகையான காரமான கருத்துள்ள உபதேசம் ஏன் சட்பெருமை உள்ளவர்களுக்கு நளின உபதேசங்கள் அந்தளவு செட்டாகாது அவர்களுக்கு கொஞ்சம் காரணமாகத்தான் குரானிலும் இடங்களிலே கொடுக்கிறான் அதுபோன்ற உபதேசங்களும் அப்படித்தான் இருந்தது அன்பாளர்களே தற்பெருமை தன்னை பீட்டுவது நபியார்களிடம் நபிமார்களிடம் இல்லாத சிவன் அதே சில கட்டங்களில் நபிமார்களிடம் இந்த தன்மை இல்லை பாவங்கள் இல்லை பாவத்தை விட்டு பாதுகாக்கப்பட்டவர்கள் நமக்கு படிப்பினைக்காக நமக்கு படிப்பினைக்காக சில நிகழ்வுகளை கண்ணிமாரி அல்லா ஏற்படுத்தி ஒரு நபி ஒரு ரசூல் இப்படி பேசினாலே நான் அவருக்கு அதற்குரிய வழிகாட்டல்களையும் அல்லா அல்லாவுக்குரிமை இருக்கிறது அதற்கான கண்டிப்புகளையும் நெறிப்படுத்தல்களையும் செய்வேன் என்பதற்குத்தான் ஒரு நிகழ்வு கண்ணியமார்களை சுரைமாறித்தலாம் உண்மையில் அவர்கள் அல்லாவை மறந்து பேசவில்லை கட்பருமையோடு பேசவில்லை இந்த தலைப்பு அவர்கள் வரமாட்டார்கள் தன்மை அனு அளவும் இல்லாத நபி ரசூர் அவர்களுக்கே நமக்கு படிப்பினைக்காக ஒரு நிகழ்வு நடந்தது ஒரு நாள் சொன்னார்கள் நான் இன்று நூறு மனைவிமாரோடு பல மனைவி அல்ல நூறு அடிமை பெண்களோடு நான் ஒன்று சேருவேன் ஒன்று சேருவேன் உறவு கொள் நூறு மனைவி மாறும் பெற்றெடுப்பார்கள் எப்படிப்பட்ட குழந்தைகளை தெரியுமா நல்ல நீயத் நல்ல ஒரு எண்ணம் என்றாலும் ஒரு ஒரு வசனத்தை விட்டதனால் அல்லாஹ் அவர்களுக்கு படிப்பினைக்காக ஏற்படுத்திய நிகழ்வு இந்த தலைப்புக்குள் நான் அதை சுட்டிக்காட்டவில்லை ஒரு நபி ஒரு ரசூல் அல்லாவுக்கு பிடிக்கவில்லை என்றால் நாம் பேசுகின்ற பீப்பு நாம் நம்மை பற்றி பேசுகின்ற பாராட்டு வசனங்கள் நாம் நம்முடைய வாழ்க்கையிலே ஆள் வைத்து எழுதுவது எழுத சொல்வது சோசியல் மீடியாக்களிலே நம்மை பற்றி விளம்பரம் செய்வது யாருக்கு பிடிக்கும் அல்லாவுக்கு பிடிக்குமா ஒன்று சேர்ந்தார்கள் இப்படி சொல்லும் பொழுது பக்கத்தேர்ந்த ஒருவர் ஒன்று சபையில பக்கம் இருந்தவர் சொல்லுங்கள் என்று சொன்னார் அவர்கள் சொல்லி முடித்து விட்டார்கள் சொல்லுங்கள் என்று சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுது அவருடைய வசனம் முடிந்து விட்டது அன்பானவர்களே நூறு பெண்களில் ஒரே ஒரு பெண்தான் கற்பமாகினார் அந்த ஒரு பெண்ணும் ஒரு மனைவியும் பிரசவித்தது குழந்தை ஒரு மனித உடலில் ஒரு சில பாகங்களை தான் பெற்றெடுத்தார்கள் வைத்தது நல்ல நீயத் செய்த நீயத் உயர்ந்தது உன்னதமானது குராணம் என்ன சொல்கிறது வலாத்த பூரணி இதே தூரத்துக்கு நாளை அடுத்த நிமிடம் அடுத்த செகண்ட் ஒரு விடயத்தை எதிர்காலத்தில் செய்வதை நீங்கள் சொல்வதாக இருந்தால் கண்ணியமாளர்கள் உண்மையிலே சேர்ந்தார்கள் இணைந்தார்கள் ஒரு பெண் தான் கருப்பமாகினார் அந்த பெண்ணுக்கும் பிறந்தது குறைவாத குழந்தை அதே போன்று கண்ணி இந்த தன்மை இல்லை ஆனால் பரிசுத்தமான பாவமே நினைக்காத பாவம் செய்யாத நபிமார்களுடைய சில நிகழ்வுகளை ஒரு நபி ஒரு சில வழிபாட்டல்களை காட்டி கொடுப்பேன் என்ற நிகழ்வை கண்ணியமானவர்களே அதையும் சூரத்திற்கு நல்லா சொல்கிறார் அன்பான ஒற்றடை தரன் சபையிலே மூசாளி சரம் அவர்கள் மக்கள் அனைவர்களும் அறிவாளியில நபி எந்த காலத்தில் எந்த நபி எந்த ரசூல் வாழ்கிறாரோட உலகத்திலும் அவர்தான் அறிவாளி யதார்த்தம் அதுதான் அதை நான் என்று சொல்லிவிட்டார்கள் முசாலிசலாம் தப்பருமைக்கு பீட்டுவதற்கு கேட்டவருக்கு கேள்விக்கு பதில் அவர் கேட்டதற்கு உண்மையான பதில் பொய் அல்ல உண்மையான பதில் அதற்குரிய ஒரு நெறிப்படுத்தல் தான் நபிமார்களை அல்லாஹ் இன்னும் இன்னும் வலுப்படுத்துவதற்கு சில வழிகாட்டல்களை காட்டிக் கொடுத்தார் அதில் ஒன்றுதான் நபியே இல்லாதே இல்லாத ஹெதர் அலி சலாத்திடம் செல்லுங்கள் பிரயாணம் கலைத்து கலைப்போடு மேல் வருத்தோடு ஏன் அவர்களே சொ இந்த பிரயாணத்திலே கடன் களைப்படைந்துவிட்டோம் கூட சென்ற உதவிக்கு கண்ணிபை பசியோடு தியாகத்தோடு நீண்ட சூரம் பிரயாணம் செய்து சில விடயங்களிலே உங்களுக்கு இல்லாத அறிவை இன்னும் சிலருக்கு நான் கொடுத்திருக்கிறேன் போய் கற்றுக்கொண்டு கற்றுக்கொண்டு வாருங்கள் என்று அல்லாஹ் அனுப்பி வைத்தான் என்றால் நபிமார்களிடம் இந்த தன்மை இல்லை பாவங்கள் இல்லை பாவத்தன்மைகள் இல்லை இந்த நபிமார்களே இப்படி பேசும் பொழுது அல்லா இப்படி நெறிப்படுத்தினான் என்றால் நமக்கு நம்முடைய தட்புகழ்ச்சி எதைத்தான் எங்க வைக்கும் முடிக்க நினைக்கிறேன் இறுதியாக முகமது சல்லா அலிசலமுடைய பண்பாடு எப்பொழுதுமே அல்லா சொல்ல சொன்ன தன்னை பற்றி தன்னுடைய சிறப்பை பற்றி தனக்கு கிடைக்கின்ற அந்தஸ்தை பற்றி அல்லாஹ் சொல்ல சொன்ன சில விடயங்களை கூட பணிவாக தன்னை பெரியாராக காட்டாமல் தன்னை பீற்றுகின்ற பாணியில் இல்லாமல் தட்புகழ்ச்சி இல்லாமல் தட்பெருமை இல்லாமல் அவர்கள் பணிவாகத்தான் முன்வைப்பார்கள் சிறப்புகள் ஏராளம் அதில் ஒன்றுதான் சொன்னார் அதான் சொல்லி முடித்துவிட்டால் அதானுடைய ஓதிகிறோமே அதை நபியவர்கள் எங்களிடம் துபாவுக்கு வேண்டிக் கொண்டார்கள் வேண்டிவிட்டு அது மருந்தையிலே ஒரே ஒரு நபருக்கு ஒரு மனிதருக்கு அல்ல கொடுக்கின்ற ஒரு அடியானுக்கு கொடுக்கின்ற கண்ணியம் ஒரு அந்தஸ்து ஒரு பதவி அந்த அடியான் நான்தான் அந்த அடியான் நான்தான் இது தட்புகிற்சி தட்பருமை அது யார் தெரியுமா அது எனக்கு தான் கிடைக்கும் அது எனக்குத்தான் கிடைக்கும் என்று கொளர பண்ணவில்லை அந்த அந்த பாட்சியமும் ஆதரவு வைக்கிறேன் நாங்கள் அதானுக்கு பின்னால் ஓதுகிறோம் அது நிச்சயம் அதை ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய துவா அது நபியவர்களுக்கு கிடைக்கும் என்ற அந்த பெரும்பான்மையான உறுதி நபியுடைய மனதில் இருந்தது என்றாலும் சொல்லுகின்ற பாணியது தெரியுமா வசீலா எனக்கு தான் கிடைக்கும் இல்லை அது எனக்கு கிடைக்கும் ஆதரவு வைக்கிறேன் அதே போட்டு கன்னிமாலி கியாமத்து நாளில் நடக்கின்ற விடயங்களில் பல விடயங்களை சொல்லிக் கொண்டு போனார்கள் எல்லாவற்றுக்கு பின்னால் ஒரு வசனம் சொல்ல தேவை இல்லை ஏன் தன்மை இல்லை இதுதான் ஒழுக்கம் ஏதாவது நாம் செய்த சேவைகளை சொல்லி நிலைமை அல்லாவின் சொல்லி காட்டவே கூடாது இக்கட்டான நிலைமை மற்றவர்களுக்கு படிப்பினைக்கு வரும் பொழுது காட்ட வேண்டிய அனுமதிக்கப்பட்ட இருக்கின்றன தன்னை புகழ்கின்ற நோக்கத்தில் அல்ல அவன் தன் தக்வான் முதலாவது கபரிப்படந்து எழுப்பப்படக்கூடியவன் நான் என்னுடைய கையில் தான் அந்த புகழ் கொடி இருக்கும் ஆதம் அலிஸான் தொட்டு இறுதி மனிதர் வரை என்னுடைய கொடிக்கு கீழே என்னுடைய தலைமை சோதிக்கு நான் தான் முதலாவது சிபார் செய்யக்கூடியவன் என்னுடைய சிபார்த்து தான் முதலாவது ஏற்றுக்கொள்ளப்படும் நான் தான் சொர்க்கத்து கதவை முதலாக சட்டக்கூடியவன் திறப்பு விழாவுடைய கதாநாயகரே பிரதம அதிதியே நான் தான் வசனம் அல்ல கருத்தர் தான் சுவர்க்கத்தை முதலாக திறப்பது எனக்காகத்தான் சட்டும்பொழுது மணக்கி கேட்பாரு யார் உங்களுக்கு முன்னால் வேறு யாருக்காகவும் முதலாவது முதலாவது சொல்லிவிட்டு என்ன தெரியுமா சொன்னார்கள் நான் யார் தெரியுமா என்ற பாடல் இல்லை அல்ல எனக்கு பாக்கியத்தை தருவான் இதனால் எனக்கு எந்த பெருமையும் கிடையாது இது பீற்றுவதற்கு புகழ்வதற்கு சுய விளம்பரத்துக்கு நான் சொல்லவில்லை பாட்சியங்கள் கிடைப்பது எனக்கு எனக்கு அகங்காரமோ தலைக்கணமோ தற்போ கிடையாது இதுதான் நம்மிடமும் வந்து எதிர்பார்க்கின்ற விடயம் அன்பாளர்களே ஒரே ஒரு நிகழ்வோடு முடித்துக் கொள்கிறேன் உலகத்தில் நடந்த நிகழ்வு ஒரு மனிதரை இஸ்லாத்துக்கு எடுப்பது ஈமான் தாரியாக மாற்றுவது கிதாயத்துக்கு உதவியாக இருப்பது களிமா சொல்லி கொடுத்து அவரை அல்லாவுடைய சான்றிஞ்சு பணிவிடை நோயாளியாகிறார் பணிவிடைக்கு வரவில்லை கேட்டார்கள் எங்கே சுகம் நோய்வாய்ப்பற்றிருக்கிறார் சென்றார்கள் தலைமாக்களே அமர்ந்தார்கள் இவருக்கு பணிவிடை செய்யும் பொழுது கூட கண்ணியமானவர்களே நல்ல குணங்களை காட்டிய நபியவர்கள் களிமாவை சொல்லிக் கொடுக்கிறார்கள் அவர் தந்தியை பார்க்கிறார் கடைசி நேரம் காசிம் அபுல் காசிம் அஹ் அவர்களுக்கு கட்டுப்படி சொல்வதை கேட்டு நடவன் அது ஒரு யூத வாலிபர் இஸ்லாத்துடைய பரம விரோதிகள் அல்லா குரானிலே ஆணித்தரமாக சொல்கின்ற யூத இனத்தில் ஒரு நபர் களிமா சொல்லி சொல்லி ஏகத்துவ ஒரு மோமீனாக மாறுவது எவ்வளவு பெரிய முயற்சியால் என்ன சொன்னார்கள் என்னுடைய முயற்சியால முஸ்லீம் ஆயிட்டான் என்னுடைய முயற்சியின் மூலம் இவனை நரகத்திலிருந்து பாதுகாத்த அல்லாவுக்கு எல்லா புகழும் எனக்கு எல்லா புகழும் பாராட்டும் அல்லாவுக்கு இதுதான் தட்புகழ்ச்சியற்ற சுயவிளம்பரம் அற்ற தற்க்பருமையற்ற சேவை பணி நல்லமன் இரவே இல்ல வல்லா சுபாலா தன்னை எப்பொழுதும் புகழ்ந்து பாராட்டி சுய விளம்பரம் செய்கின்ற மனநோயை பாதுகாப்பான பாவங்களை மனுத்தருளையாக எங்களுடைய பெற்றோருடைய பாவங்களை மனுத்தருளையாக மனைவி மக்களுடைய பாவங்களை மணித்தருளையாக சகோதர சகோதரைய பாவங்களை மனுத்தருளையாக உற்றார் உருவனுடைய பாவங்களை மனுத்தருளையாக போரா முஸ்லீம்கள் மோமியல் அனைவருடைய பாவங்களை மனுத்தரவையாக உண்மையான ஈமானை தருவாயாக இஸ்லாமிய பண்புகளைத் தருவாயாக நல்ல படிவு தன்மைகளை தருவாயாக நம்மை பற்றி தற்பொருமே நம்பி நம்மிடம் இல்லாமல் ஆக்குவாயாக சுய தன்மை இல்லாமல் ஆக்குவாயாக தட்புகழ்ச்சியை இல்லாமல் ஆக்குவாயாக மற்றவர்களை பாராட்டுக் கொள்கின்ற நல்ல பண்பை நமக்கு தருவாயாக மற்றவர்கள் நம்மை புகழ்ந்தாலும் அதற்காக சிகபா செய்கின்ற பக்வத்தை தருவாயாக எந்த நற்சேவைகள் நல்ல மன்களை வைத்தும் தற்பெருமை கொள்ளாமல் நம்முடைய உள்ளங்களை பாதுகாப்பாயாக எப்பொழுதுமே உன்னுடைய நல்லடியார்களாக வாழ்ந்து ஈமானுடன் நம்முடைய ரோபு பிரியக்கூடிய பாக்கியத்தை களிமாவுடன் நம்முடைய ரோபு பிரியக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவர்களுக்கும் நசைபாக்குவாயாக